நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களுடன் மகிரிபை தொழுதுவிட்டு எங்களில் ஒருவர் திரும்பி அம்பு எய்தால் அவர் அம்பு விழும் இடத்தை பார்க்க முடியும் அதாவது அந்த அளவு வெளிச்சம் இருக்கும்